الحمد لله رب العالمين وأسلي وأسلم على سيد الأولين والآخرين نبينا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الزين أما بعد يقول الله سبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرزيم بسم الله الرحمن الرحيم ان ابراهيم قد مثالا امه قانيا لله خليفا ولم يكن من المشركين شاكرا لانعمه إذ تباهه وهداه الى صراط مستقيم صدق الله முறையில் பரிபாலிக்க கூடிய அவர் இறுதி தூதர் கரீம் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரர்கள் சோழர்கள் நரஞ்சுனத்தை இஸ்லாமிய சோகவர்களே அல்லாவின் நல்ல எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய கட்டிலெடுத்து நடந்து அவன் விளக்கிய விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்ந்து கடைபிடித்து வாழும்படி முதலினும் அப்பா உங்களுக்கும் நசீகத்தும் செய்கின்றேன் அல்லா சுல் அனைவருக்கும் அவன் எதிர்பார்க்கக்கூடிய சஹுவாவை நசி பார்க்குவான அன்பக்கூடிய இஸ்லாமிய சகோதரத்திலே அல்லாவின் நல்லடியார்களே ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பதாவது வருடம் மாதத்தின் கடைசிய குத்துபாவில் இஜாவுடைய சிறந்த அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவுக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருந்திக்கொள்ளக்கூடிய அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய அந்த சிறந்த நாட்களை எதிர்பார்த்தவர்களாக குத்துப சொி மாவில் இடத்துடன் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹுக்கும் பாதுகாப்பு அமல்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த மாதத்தை ஆக்கி வைப்பானார் அன்பக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒரு முன் ஒரு முஸ்லிம் அடிப்படையில் எங்களுடைய எல்லா நேரத்திலையும் சிந்தனையும் கவலையும் எதுவாக இருக்கணும் என்றால் அம்மாவுடைய பொருத்தத்தை எவ்வாறு அடைந்து கொள்ளலாம் அம்மாவுடைய பொருத்தத்தை எந்த அமலினூடாக எந்த முறையில் அடைந்து கொள்ளலாம் என்ற இந்த சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலையும் ஒவ்வொரு முக் மின் இடத்திலையும் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் அவகாசங்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கும் அந்த சந்தர்ப்பங்களை அந்த அவகாசங்களை அந்த ஆப்பர் பயன்படுத்தி அதில் போட்டிட்டு விரைந்து அமல் செய்யக்கூடியவர்களாக மாறவில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே அல்லாவின் நல்லே ஹிஜாவுடைய மாதம் நமக்கு தெரியும் நம்முடைய அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் பொருந்து கொண்ட அல்லாஹுடைய ஒரு நேசர் அல்லாஹுடைய ஒரு வழி அல்லாஹுடைய நண்பர் ஹலீல் இப்ராஹிம் அனிசராடைய தியாகங்களை ஞ்சக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தினகையாவுடைய மாதம் ஆனால் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் வாழும் காலத்தில் எந்தவித ரெகக்னிஷன் எந்தவித மக்களுடைய பொருத்தமோ மக்களுடைய அங்கீகாரம் இல்லாம தனித்து ஒதுங்கி மக்களால் ஒட்டு வாழ்ந்த ஒரு நபர் தான் இப்ராஹிம் அலிஹிம் அலிசலா பத்தி அல்லாக்கு போது இப்ராஹிமும் இப்ராஹிமுடைய மக்கள் என்று அல்லாஹ் பேசுறது கோ ஏ நவிமார்களை பத்தி பேசும் போது அது நூறு மூசா ஐசா அலேஹிம் ஒவ்வொரு நபிமாரை பத்தி சொல்லும் போது அந்த கிராமவாசிகள் அவர்களுடைய சகோதரர்கள் அவங்க அழைத்த விடயத்தை அல்லா சுஹ குறிப்பிடுவார் ஆனா இப்ராஹிம் அலிசலாத்த பத்தி புரானில் அல்லா சுப் குறிப்பிடும் போது அல்லாஹ் சுஹானு இப்ராஹிம் அலி அவர்கள் தனி மனிதன் அவர்களே ஒரு நேசன் அவரே ஒரு சமூகம் வேற யாரும் இல்ல உம்மதன் அவருக்கு ஒரு உம்மன் அவருக்கு ஒரு சமூகம் அல்ல இப்ராஹிம் ஒரு சமூகம் இப்ராஹிம் அலிசலாம் ஒரு நேஷன் ஒரு சமூகத்துக்கு அல்லா சுப் ஹானுவா இப்ராஹிம் அலி சலாத்தார் இன்னும் அல்லா சுப் ஹானுவா இப்ராஹிம் அலி சலாத்துடைய விவகாரங்களை குறாண்ட சொல்லும் போது இப்ராஹிமும் தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட உறவு ரிலேஷன்ஷிப்பதான் அல்லாஹ் குறிப்பிடுவார் ஏண்டா இப்ராஹிம் அலி சலாத்துக்கு பெரிய பலவும் இருக்கல்ல அதிகமான மக்கள் அவங்களை பின்தொடர்ந்த ஆனா அல்லாஹு இப்ராஹிம் அலை சலாத்துடைய அந்த நிலையான தொடரான அந்த அர்ப்பணிப்பும் நிலையாக இருந்த அந்த நிலையாக யாருமே இல்ல ஆனா தொடர்ச்சியாக ஆரம்பத்திலிருந்தும் இறுதி வரையும் அல்லாஹூன் மீது உள்ள நம்பிக்கையும் அல்லாஹ அடிப்பணிய விடயத்தில இப்ராஹிம் அலை சலாத்ல எந்தவித மாற்றமும் உண்டாக அது அப்படியே நிலையாக தான் இருக்கும் அவர் அது இபாதத்தாக வணக்கமாக செஞ்சதல்ல இப்ராஹிம் அலிசலாத்துடைய குடும்பம் அது வணக்கமாக செஞ்சதல்ல தேவைக்காக வேண்டி நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் செய்த செயல்களை அல்லா அதுக்கு பின்னால வந்த வரைக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அதை மாற்றத்தாக மாற்ற எங்களுக்கு சயின்டிபிக்காக விஞ்ஞான ரீதியாக எங்களுக்கு காரணங்கள் விளக்கம் சொல்ல முடியாது ஏன் இப்படி செய்யணும் ஏன் இப்படி செய்யணும் என்று ஆனா அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹ் அந்த செயலை இபாதத்தாக வணக்கமாக ஏற்றுக்கொண்டால் அது வணக்கம் அல்லாஹ் எந்த செயலை வணக்கமாக இபாதத்தாக ஒப்புக்கொள்ளையோ அத நாங்க எவ்வளவுதான் நியாயப்படுத்தினாலும் இதனூடாக எங்களுக்கு நெருக்கத்தடையலாம் இதனூடாக ஆன்மீக தடையலாம் என்று நியாயப்படுத்தினாலும் ஒரு காலமும் அது இபாதத்தாக போறது அன்புக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே அம்மா வின் நல்லா இப்ராஹிம் அலை சலாத்துடைய வாழ்க்கை வரலாறில் நாம் கற்க கூடிய ஏராளமான பாடங்கள் அதில் முதலாவதுதான் நாம் இவாதத்தை நாம் இஸ்லாச பின்பற்றது மக்களுடைய மற்றவங்கட அங்கீகாரத்துக்காக வெளி அல்ல இது முதலாவது எல்லோரும் அங்கீகரித்தாதான் அது இஸ்லாம் மற்றவங்க அங்கீகாரம் மக்களுடைய பொருத்தம் அல்ல எப்ப உறுதியாக கொரான்ல ஹதீஸ்ல தெளிவாக உலமாக்களுக்கு மத்தியில முரண்பாடு இல்லாம தெளிவாக எது கொரானும் சுண்ணாவும் சொல்லுதோ அதை யாரு பொருந்திக் கொண்டோ பொருந்திக் கொள்ளாட்டிலும் அது அல்லாவுடைய மக்கள் அங்கீகரித்தோ இல்லையோ அது அல்லாவுடைய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்ராஹிம் அலைத்துக்கு அங்கீகாரம் இல்ல யாருமே ஏற்றுக்கொள்ளல்ல இப்ராஹிம் அலைத்துடைய வணக்கம் இப்ராஹிம் அலை சலாத்துடைய யாரும் அதை பொருந்திக்கொள்ளல்ல ஆனா இப்ராஹிம் அலிசலாம் நல்லே இப்ராஹிம் அலி தொடர்ச்சியாக தன்னுடைய விடயத்திலேயும் தன்னுடைய குடும்பத்துடைய இமான் இஸ்லாத்துடைய விடயத்துல அக்கறை செலுத்தினார் அவங்களுடைய கிணரான தொடரான முயற்சி மற்றவங்களை விட தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய குடும்பமும் விவகாரத்துல உறுதியாக இருந்தாங்க இஸ்மாயில் இப்ராஹிம் அலிஹிம் ரெண்டு பேரும் சேர்ந்து யாவா என்னையும் இஸ்மாயிலையும் எங்க ரெண்டு பேரையும் உனக்கு அடிப்பணிய கூடிய ஒரு அடியான அகனி ஆகிடு அங்கே கிழிப்பாட்டல்ல கேட்டாங்க என்னுடைய சந்ததியில என்னுடைய அடிப்பணிய கூடிய ஒரு சமூகத்தை ஒரு சந்ததியை உருவாக்கு நான் என்னுடைய தகப்பன் இப்ராஹிம் அலி சலாத்து அலித்துல முகமது வாப்பா என்னுடைய அப்பா என்னுடைய பாட்டன் இப்ராஹிமுடைய துஆ அன்பு கூடிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே நாம் வாழ்ற காலத்துல எங்களுக்கு ரெக்கக்னிஷன் தேவையில்லை இப்ராஹிம் அலைசலாத்துக்கு அவரை வெல்கம் பண்ணல்ல யாரும் அவருக்கு பூமாலை போடல்ல ஆனா அல்லா சுனு ஒரு முடிவெடுத்தான் இந்த காலத்தில் யாருமே இப்ராஹிம் அலை சலாச அலைக்கல்ல என்னை வெல்கம் பண்ணல்ல அங்கீகரிக்கல்ல சகோதரர்களே அல்லாவின் விடயங்கள்ல நாம் அதிகமாக கவனம் செலுத்தவேன் எங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்துடைய விடயத்துல அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு விடயம் கூசக்கும் நாரா இது முதலாவது அனைத்து மக்களை பத்தியும் அக்கறை வாரையும் பத்தான் பே எல்லோரும் எந்த அளவுக்குண்டா நாங்க நூத்துக்கு நூறு சரி அன்புக்குரிய சகோதரர்களே எப்பயும் தொடராக என்னுடைய ஈமான் என்னுடைய பண்பாடு என்னுடைய என்னுடைய விடயங்கள் எப்படி இருக்குது என்று நாம் தொடர்ந்து எங்களை பத்தி கேட்கும் அதுக்கு பின்னால் அவங்க என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் என்ன நிலையில் இருக்கும் அன்பு கூறிய சகோதரர்களே சில ஊடகங்கள் இருக்குது அத ஒவ்வொருத்தரும் சரியாக அவங்கட டியூட்டியை செஞ்சா சமூகம் சீராகிடும் அது ஒரு பசுல போல ஒவ்வொரு துண்டும் ஒண்டா போட்டா அந்த பசு சரியாக அமைஞ்சிடும் ஒரு துண்டு மிஸ்ஸிங் என்றா முழு பசுலும் அது அப்படியே குறையாதான் இருக்கும் அதே போல அன்புக்குரிய சமூகத்திலே சமூகத்திருத்த முதலாவது பங்கு முதலாவது விடயம் அதனால தான் ஒரு உம்மர் ஒரு நேஷன் ஆரம்பம் சமூகத்துடைய சீர்திருத்த ஆரம்பம் நான் என்னுடைய சீர்திருத்தம் அதுக்கு பின்னால என்னுடைய குடும்பத்துடைய சீர்திருத்தம் இப்ராஹிம் அலிஹி சலாப்ல உடைய வாழ்க்கையில் படிக்கக்கூடிய பாடம் நான் ஆரம்பத்தில் அங்கீகரித்தோ இல்லையோ அது அமைச்சு இரண்டாவது தன்னுடைய விடயத்திலேயும் தன்னுடைய பிள்ளைகளுடைய விடயத்துல குடும்பத்துடைய விடயத்துல அதிகமாக அக்கரச செலுத்த மூணாவது அன்புக்குரிய சகோதரர்களே அன் ஓமே அல்லா அவருக்கு கொடுத்த ஞானத்துக்கு அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான் கிராட்டி எப்பையும் மனதில எப்பையும் மனதில திருத்திருக்குது நன்றி உணர்வு அல்லாஹூ அக்பர் அன்பு சகோதரர்களே இன்று நாம் தொழுகிறோம் விவாதம் செய்யறோம் அல்லாஹ் அதிகமான அமல் விவாதத்துல ஈடுபடுறோம் விவாதத்தின் ஊடாக வர வேண்டியான கண்ணுக்கு விளங்காது தாடிய வளர்க்கறத போல ஜுப்பா உடுக்கறத போல சுண்ணத்தான தொழில சொலுறத போல அல்ல உள்ள வரோனும் அல்லாஹுடைய விடயத்தில திருப்தி அல்லாஹ் இணைய எந்த நிலைமையில வச்சிருக்கிறானோ அந்த விடயத்துல ராவின் அன் பொருத்தம் அலம்லா மனதில பொருத்தம் ஒவ்வொருக்கும் அமர் இஸ்லாத்துடைய நாம் இப்ராஹிம் அலிர்வங்களாய் அன்பக்கூடிய சகோதர்களே அல்லாவின் நல்லதார்களே இந்த செயல்கள் இந்த இப்ராஹிம் அலிசலாத்துடைய வாழ்க்கையின் ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடிய மூணாவது விடயம் சுகூர் அல்லா ஹெக்மசா லுக்மான் அல்லாஹ் லுக்மான் அலி சலாத்தான் என்ன ஞானம் என்ற எல்லா நேரத்திலேயும் நன்றி உணர்வோட நன்றி உணர்வோட எல்லா நேரத்திலேயும் நன்றி உணர்வோடு இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு கஷ்டமான நேரத்தில் நன்றி உணர்வாக இருக்கிறது சிரமம் ஆனா அதுலையும் அல்லாஹ் நல்லவர்களுக்கு நலவு வைத்திருக்கிறார் நல்லவர்களுக்கு அல்லா நலவு வைத்திருக்கலாம் கைற வைத்திருக்கிறாங்க நாம கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்கள் இதுலயும் நாம் நன்றி உணர்வோடு இருக்கணும் அல்லாஹ் இந்த நிலைமையிலையும் எங்களுக்கு நரவு வைத்திருக்கிறோம் கைர வைத்து இருக்கிறாங்க எங்களுக்கு இன்றைக்கு உணர்ந்து கொள்ள முடியாது வளர்ச்சிகளை இப்படியான நனவுகளை எங்களுக்கு உண்டாக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த தினகாவுடைய மாதம் இருக்குதே இந்த மாதம் அதிகமாக ரெண்டு விடயத்தில் நாம் கவனம் செலுத்தோம் ஒன்று எ தனிப்பட்ட ஆன்மீகம் நாம் இன்றைய சிறந்த இரவுகள் இல்ல எப்படி ரமான் மாதத்துல கடைசி பத்து இரவுகள் சிறந்ததோ அதே அன்புக்குரிய சகோதரர்களே தில ஹஜ்ஜாவுடைய மாதத்துல முதல் பத்து இரவுகள் சிறந்தது ஒன்பது நாட்களும் எப்ப நோம்பு நோக்கலாம் வேண்டாம் ஹஜ்ஜிக்கு போகாதவங்க எல்லோருக்கும் அந்த பாக்கியம் இல்ல ஹஜ்ஜிக்கு யாரெல்லாம் இந்த வருடம் வைத்திருக்கிறாங்களோ போக தயாராக கொண்டிருக்கிறாங்களோ அல்லா சுல் தலா அவங்க அனைவருக்கும் உடலாளர் சீபாக்கணும் ஹஜ்ஜின் ஊடாக எந்த ஆன்மீக அடையணுமோ அது அனைவரும் அடைந்து அவர்கள் பரிபூர்ணமான ஒரு கபூலியத்தான ஹஜ்ஜை செய்து வீடு திரும்ப வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம் யாரெல்லாம் இது வரைக்கும் அல்லாஹுடைய தரிசிக்கலையோ ஹஜ்ஜி செய்யலையோ அவர் அனைவருக்கும் அல்லா அவர்களுடைய கடைசி இறுதி முன்னால் அந்த அந்த பாக்கியத்தை நசைப்பாக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதார்களே இந்த பத்து இரவுகள்ல எல்லா நல்ல அமல்களும் நாங்க குறித்து குறித்து என்னெல்லாம் அமல்கள் இருக்குதோ அது தர்மத்திலிருந்து அனைத்து நல்ல அமல்களையும் அமல்களை போல அல்லாவுக்கு விருப்பமான அமல்கள் வேறு எதும் விருப்பமாவுடைய ஒன்பதாவது பிற அதான் அரசாவுடைய தினம் அரசாவுடைய தினத்தில நோன்பு நோக்கிறது அது கப்பாரா ரெண்டு வருடத்துடைய குற்றம் அது ரெண்டு வருடத்துல எங்களால நடக்கக்கூடிய குறைகள் பாவங்களுக்கு குற்ற பரிகாரம் அது ரெண்டு வருஷம்டா போன வருஷம் அப்படின்னா ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாப்பதாவது வருடம் நாம் வாழ்ந்த இந்த வருடம் அதே போல எதிர்பார்க்க கூடிய நாப்பத்தி ஒன்னாவது அந்த வருடம் இந்த ரெண்டு வருடத்துடைய குறைகளுக்கு பாவங்களுக்கு ஒரு கப்பாராக அது ஒரு கம்பென்சேஷனாக இருக்குன்னு சொல்ல மாதிரி சொன்னாங்க அஜில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நோம்பு சுண்ணத்தில் நோம்பு நோக்கிறது அல்லாவின் நல்ல இன்னும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களில் சிறந்த அமல் தான் குர்பான் குர்பான் இது இப்ராஹிம் அலிசலாம் எந்த அமலை அல்லாஹுடைய கட்டளைக்காக வேண்டி ார்களோ இது இந்த காலத்தில் செய்யக்கூடிய அமல்களில் மிகவும் மிகவும் அல்லாவுக்கு விருப்பமான அமல் அது குறிப்பாக பத்தாவது தினம் பதினோராவது தினம் பன்னெண்டாவது தினம் பதிமூணாவது தினம் இந்த நாலு நாட்களில் பத்தாவது பதினோராவது பன்னெண்டாவது பதிமூணாவது இந்த தினங்களில் செய்யக்கூடிய அமல்களில் பொறுப்பான விட அல்லாவுக்கு விருப்பமான அமல் எதுவும் இல்லை நீங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அன்பு கூடிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த குர்பானுடைய பிராணி என்று சொல்லி ஒட்டகம் அதே போல மாடு அதே போல ஆடு ஆடுண்டா செம்பறையாடு அதே போல சாதாரணமான ஆடு இந்த ரெண்டு ஆடையும் உங்களுக்கு கொடுக்கலாம் எங்களுக்கு தெரியும் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் பௌத்த இந்து மக்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில அவங்களுக்கு மாடோட பசுவோட ஒரு வித்தியாசமான கலாச்சார ரீதியான ஒரு உறவு இருக்குது அவங்களுக்கு அந்த கலாச்சார ரீதியான உறவு இருக்கிறதுனால அவங்க யாரும் விரும்புறதுல அவங்களோட கண் முன்னால யாராவது மாடா இருக்கிறத அவங்க யாரும் அதை விரும்புறதில்ல அவங்க உள்ளங்களுக்கு ஒரு பிரச்சனை எப்படி எங்களுக்கு என்ன உணர்வு வேண்டாம் உதாரணத்துக்கு எங்கட கண் முன்னால யாராவது பண்டிகை அல்லது பண்டிகை வச்சு எங்களுக்கு ஒரு அருவறுப்பு எங்கட மனதுக்கு அதே போல நான் வீட்டுக்குள்ள கொண்டா எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அழுக்குடிய உணர்வு இருக்குது கட்டாயம் அன்பு கூடிய சகோதரர்களே மற்றவர்களுடைய அந்த உணர்வுகளையும் கலாச்சார ரீதியான உணர்வுகளையும் நாம் அதை மதித்து நடந்து கொள்ளும்படி நமக்கு கட்டளை அன்புக்குரிய சகோதரர்களே நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது அனிமல் ஆக்ட் இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் மிருகங்களுடைய உரிமைகள் மிருகத்துடைய மிருகங்களுக்கு சித்தரை சித்திரவதை செய்யக்கூடாது நோவிக்க கூடாது என்று இது இஸ்லாம் கூறின வழிகாட்டல் இது யாரும் உருவாக்கின சட்டம் அல்ல அந்த மிருகத்துடையாணி போறீங்களா அந்த ராகத்தாக விட்டுடுங்க அவசரப்படாதீங்க இது சல்லி சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம் அல்ல இது ஆட்டையும் ஆட்டையும் வியாபாரம் செய்றவங்க இத யாவாரம் சம்பாதிக்க கூடிய காலம் அல்ல ஒரு சாதாரண அளவு உங்களோட முயற்சிக்கு ஹலாலான முறையில ஒரு கணக்க சம்பாதிக்கிறதுல தவறில்லை ஆனா உங்களோட நோக்கமே லாபம் அது மிருகங்களுக்கு எவ்வளவு சித்திரவதை நடந்தாலும் பரவாயில்ல எத்தனை லொரியில எவ்வளவு தூக்கி போட்டாலும் பரவாயில்ல சட்டத்துக்கு முரணாக செய்து அல்லாஹுடைய பொருத்த தடைய முடியாது அல்லாஹ் விரும்புறான் அனைத்து அமல்களையும் முறையாக சேர்த்து அன்புக்குரிய சகோதரர்களே அம்மாவின் நல்ல அந்த அடிப்படையில நாங்க உங்களுக்கு வலியுறுத்தது ஒட்டகம் எங்கட நாட்டுல இல்ல மாடு இருக்குது மாடு கொடுத்தா அதிகமான மக்களுக்கு உணவளிக்கலாம் மாமிசத்தை கொடுக்கலாம் ஆனா அதே நேரத்துல நாட்டுடைய நிலைமையின் கருத்துல கொண்டு ஆடை கொடுக்கிறது தான் நாங்க வலியுறுத்துறோம் ஏண்டா ஆட்ட விஷயத்துல அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிக்கல் இல்ல அதே நேரத்துல ஆட்ட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் சேரத்துல பெரிய சிக்கல்களும் இல்ல அழகான முறையில நோயினைகள் இல்லாம அதை செய்ய முடியும் அதனால அந்த விடயத்தை முறையாக நாங்க செய்யறது இது மிகவும் நெருக்கமான வாஜிபுக்கு நெருங்கி ஒரு அமல் வாஜிபல்ல முக்கியமாக ஆனா சுண்ணாளையும் மிக முக்கியமாக வலியுறுத்தக்கூடிய சுண்ணா ஏழு சட்ட அடிப்படையில செய்யலாமோ எந்த ஊர்கள செய்ய முடியுமோ அவங்களுக்கு நாங்க பொறுப்பு கொடுக்கிறது வக்காலத்தாக பொறுப்பு கொடுக்கிறது எந்த சில நேரங்கள்ல பல அதிகமான நாடுகள்ல அவங்களுக்கு மாஷால்லா நிறைய மாமிசம் இருக்குது சாப்பாடு இருக்குது அதனால அதிகமான மக்கள் ஏல நாடுகள் மளுக்கு சாப்பட முடியாத நாடுகள் இருக்குது ஆப்பிரிக்கால அங்க அனுப்பி வைக்கிறாங்க அதே போல கஷ்டமான இடங்களுக்கு எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அந்த நன்மை எங்களுக்கு யாரெல்லாம் அந்த குர்பானுடைய நீத்தை வைத்திருக்கிறீங்களோ இன்ஷா அல்லா இன்றையரவிலிருந்து பிற கண்டால் இன்றைய இரவுல இருந்து அறுக்கும் உரைக்கும் நெகம் வெற்றது உங்களோட முடிகளை அகற்றதை விட்டும் நீங்க தவிர்த்து கொள்ளணும் இது ஒரு ஒழுக்கம் புகாக்கள் அதே போல ஹதீஷை அடிப்படைய வைத்து வழிகாட்டு இருக்குது இந்த விடயத்துல கருத்து வேறுபாடு இருக்குது சில சொல்றாங்க அப்படியான ஒரு தேவை இல்லை யாராவது தவறுதலாக நெகம் வெட்டுட்டீங்க தவறுதலாக முடி வெட்டுட்டீங்க அல்லது தேவைக்காக விடு செஞ்சீங்க ஏதோ ஒரு தேவை அதனால செஞ்சீங்கண்டா உங்களோட நிறைவேறாது என்ற அர்த்தம் அல்லது கதிரிக்காம இருக்கிறீங்க உங்களுக்கு விளங்குதே நான் ஒரு அமலுக்காக வேண்டி தயாராக என்ற அந்த பீலிங் உணர்வை உண்டாக்குவதற்கான அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்ல இப்ராஹிம் அலி சலாத்துடைய இந்த வாழ்க்கையில் படிக்கக்கூடிய மிக முக்கியமான பாடங்களில் இன்னொரு முக்கியமான பாடம் அன்பக்கூடிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடையார்களே நாம் எல்லோரும் இந்த விடயத்தை யோசிக்கணும் இப்ராஹிம் அலிசலாம் எப்பயும் துவார செய்தார்கள் அல்லாஹுடைய துவார தளர்வா அல்லாஹோட தொடர்பாக இருந்தால் துவார செய்யும் போது அவங்க செஞ்ச துவாண்டுதான் யல்லா நாம் வாழக்கூடிய ஊருக்காக வேண்டி துவாசிங்க மா பாதுகாப்பான இடமாக அல்லாஹால பொருந்திக் கொண்டாள் இப்ராஹிம் அலிசரா துறை துவாவின் ஊடாக தான் அந்த இடங்கள் ஆகின அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் துவால நாம் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த பாதுகாப்புடைய விடயங்கள் அதுக்காக வேண்டி அல்லாஹிடத்துல அதிகமாக எங்களுடைய தூள் எங்களுடைய தொடரான அமல்கள்ல நாங்க ஈடுபட்டு அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே இறுதியாக ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்க நாட்டோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் எங்களை சோதிக்க கூடிய காரணம் நாம் எங்களால நடக்கக்கூடிய தவறுகளை உணர்ந்து சௌபா செய்து தனி மனிதன் குடும்பம் சமூகமாக அல்லாஹின் பக்கம் நாம் திசை திருப்புவேன் எங்கட நோய் எங்கட வருத்தங்கள் எங்க உள்ள துக்கங்கள் வேற யாருக்குமே அல்லாவை தவிர வேற யாருக்கும் விளங்க அதனால நாம் அல்லாஹின் பக்கம் எங்கட கவனங்களை திசை திருப்ப எங்கட சமூகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான வாலிபர்கள் எங்கட இளம் சமூகத்தை அவங்கள மச்சிதோட அல்லாஹோட தொடர்பாகிற விடயத்துல நாங்க அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அவங்களோட நிலைமைகள் என்ன அவங்களோட அன்பாக எங்களை யாருக்கும் அவங்களை வற்புறுத்தி இதாயத்தை கொடுக்க முடியாது அன்போட பாசத்தோட அவர்களை மச்சிதோடையும் நல்ல அமல்ல நாங்கள் நெருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற வேண்டும் இது மிக முக்கியமான இடையில எங்களுடைய உரிமைகள் இப்ப நாங்க எப்படி மாறி இருக்கிறோம் அந்த நாட்டுல ரெண்டு ரெண்டு டீம்கள் ரெண்டு குழுக்கள் சேர்ந்து என்ன விளையாடுறாங்கடா ஃபுட்பால் விளையாடுறாங்க உங்கால பேர் அங்கால பதினோரு பேர் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு இலக்குகள் இருக்குது ரெண்டு கோல்கள் இருக்குது நடுவில் ஒரு பந்து இருக்குது அந்த பந்தை தான் என்ன செய்யணும் ரெண்டு பேரும் அடிக்கடி போயிட்டு கோலுக்கு போடணும் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய சுதந்திரத்துக்கு பின்னால அரசியல் வரலாறுல எங்க நாட்டுடைய வரலாறுல இப்படியான நிலைமைக்கு முஸ்லிம் சமூகம் நாங்க யாருமே தள்ளப்படல்ல ஆனா எங்கள பாவங்களின் காரணமாக அல்லா எங்களை தள்ளிக்கிறான் நாங்க ஒரு பந்தா மாறிக்கோம் நாங்க பந்தாக மாறிங்களை எ நோவிக்கிறதோ எங்களை எந்த அளவுக்கு உரமா அடிக்கலாமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் எங்களை நோவித்தா எங்களை அடிச்சா எங்களை ஊடகங்கள் சரியான சந்தோஷம் அதான் ஊடகத்துல ஹிட்டா போறது எந்த எந்த இடங்களுக்கு போனாலும் அந்நியர்கள் மக்கள் அவங்களோட உள்ளத்துல எங்களை பத்தி எங்களை விமர்சிக்கலாம் எங்கெல்லாம் விமர்சிக்கலாமோ சமாதானம் சகவாழ்வுக்காக வேண்டி உண்டாக்கப்படக்கூடிய கூட்டத்துல கூட எங்களை அசிங்கமாக விமர்சிக்க கூடிய நிலைமையா மாறி இருக்குது அன்பு கூறிய சகோதரர்களே ஆனா அவங்களுக்கு எங்களால குறை சொல்ல முடியாது இது அல்ல அவங்களோட உள்ளத்துல இந்த நிலைமை உண்டாக்குறான் எங்களை பத்தி உள்ள அச்சத்தை இல்லாமட்டா இதுக்கு யாருமே காரணம் அல்ல இது நாங்களதான் காரணம் இதுக்கு யாருமே காரணம் அல்ல நாங்க யோசிக்க கூடாது இருபத்தொன்னு ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி அந்த தாக்குதல் எங்களால நடந்த தவறுகள் தவறுகள் தவறுகள் தொடர்ந்து வந்து இந்த இடத்துல நாங்கள் ஆகியிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதியார்களே ஆனா ஒரு விடயத்தை நாம் எல்லோரும் ஞாபகம் வைக்க வேண்டும் அல்லாஹுடைய தீன் அவங்க எவ்வளவுதான் அவங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அல்லாவுடையும்லமும் அதை அவங்களுக்கு இல்லாமக்க முடியாது அவங்களுக்கு இல்லாமக்க முடியாது அல்லாஹுடைய இப்ப அல்லாஹுடைய தீன் என்ற விடயத்துல எங்களுக்கு மத்தியில முரண்பாடு வரக்கூடாது ஒரு மிக முக்கியமான விடயத்தில் நாம் ஒரு சமூகமாக நாம் வாழும் போது மிக முக்கியமான விடயம் இந்த நேரத்தில் எங்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடு ஏராளமான விடயங்கள் தொழுகி எடுத்தோம் என்றா தீர்லாம் வரைக்கும் நூற்று கணக்கான கருத்து வேறுபாடுகள் ஆனா இதே எங்களை சகோதரத்துவத்தில் தூரம் இல்லை நாங்க எல்லாம் உண்டு இந்த நேரத்தில் நான் சரி என்றதை நிரூபிக்கிறத விட நாங்க எல்லோரும் சரி என்றதை நிரூபிக்கிறத்துலதான் எங்கள முயற்சி நான் சரி என்ற நிலைமையை விட நாம் எல்லோரும் சரி என்ற விடயத்தை நிரூபிக்கிறதுக்கு எங்கள குறைகள் இருந்தால் தவறு இருந்தால் அது அவருடைய தவறு என்று விட இது எங்களை தவறு என்ற நிலப்பாட்டுக்க சரி என்று வரும் நாம் எல்லோரும் சரி நலம் என்று வரும் போது எங்கள் நலவு ஆனா தவறு குறை என்று வரும் போது எங்களை தவறு யாரையும் குரம் குறை காட்டி அவர்களால்தான் ாலதான் அந்த ஜமாத்தினாலதான் என்ற இந்த நிலப்பாடு இல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே எங்கள சிந்தனைகள் மாற வேண்டும் நாம் எந்த அளவுக்கு இருப்போமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக அல்லாஹுடையதே உதவி எங்களுக்கு இருக்குது இந்த வரக்கூடிய பத்து இரவுகள்ல நாங்க அதிகமாக எல்லோரும் ஆகவும் இன்னொம்பு நோக்கோம் எங்களை உரிமைகள்ல அவங்க கை வைத்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு விடயத்திலையும் தேவையில்லை உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விடயத்திலையும் அவங்க எங்களை நோவிக்க எவ்வளவு நோவிக்கலாமோ அவ்வளவு நோவிக்க முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கட்டத்துல ஆவேசப்படாம உணர்ச்சி வசப்படுத்தாம நிதானமாக நாங்க மிகவும் நிதானமாக நடந்து கொள்ளணும் இங்கனைக்கு யாரையும் சரி கண்டு யாரையும் புல சரி நிரூபிக்கிற இடம் அல்ல எங்களை இலக்கடையணும் இந்த நேரத்துல நாங்க நிதானமாக செல்லாஹெல்லம் அவர்கள் இதரத்துக்கு போகும் போது அவங்க பயன்படுத்தின ஒரு காவிர தான் வழிகாட்டியார் ஏன் அது செல்லம்லாஹி செல்லமுடைய காரணங்களை சரியாக இடம் கண்டு அதை பயன்படுத்தினார்கள் நாங்களும் அப்படி இடம் கண்டு பயன்படுத்த வேண்டும் அவர்கள் அல்லாஹ் அவர்கள் எந்த அளவுக்கு நாம் அவர்களுடன் நல்ல முறையில் பண்பாடோடு நான் நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய தீனை மக்களுக்கு முன்வைக்கிற விடய ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்த வேண்டும் அல்லா சுபா நம் அனைவருக்கும் அவனுடைய பொருத்தத்தை அடைந்து அவன் விரும்பக்கூடிய அமல்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை நசிபாக்குவானாக எங்களுடைய பாவகளை மன்னிப்பாயாக பெட்டரிச்சாய் தந்தை உடையுடைய பாவகளை மன்னிப்பாயாக எவ்வளோ எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக நிலைமைகளை சீராக்குவாயாக சுயமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவகளை மன்னிப்பாயாக ஆஃப் தாசி